சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கருப்பியால் கற்க பாகம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராசலையில் இருபத்தி ஒன்பது அத்தியாயம் முடிஞ்சதில் பார்த்தது பகவான் கண்ணன் தத்திர தெய்வ அந்தரஜியத்தை அங்கேயே மறைஞ்சாங்க வயசு எட்டு வயசு அவ்வளோதான் குழந்த ஆனால் பகவான் பகவான் ஆனால் ஏழு எட்டு வயசு அவர்களுக்கு ஏற்கனவே அனுகணம் பண்ண மாதிரி ராசலையிலே உங்களோட சரத் பௌர்ணமி சரத்கால ராத்திரி வேளையிலும் உங்களோட ராசத்தில் சேர்ந்து பேர் சொன்னார் பலர் சேர்ந்து நர்த்தனம் செய்வது தான் ராசம்னு சொல்லப்படுது ராசக்கி இடைக்கு வேண்டி கோபிகளோட ஹரிய உக்திகளும் பிரத்தி உக்திகளும் சித்தாந்தங்களும் ராசக்கீடத்தில் வந்து பகவான் செஞ்ச இந்த அந்தர்தானிலையும் இந்த இருபத்தி ஒம்பது அத்தியாயத்தில் நம்ம பார்த்ததில் முன்னாலேயே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் அதுக்கு முன்னால் என்னென்னா அவர்களுக்கு கொஞ்சம் சௌபரா சௌ சௌபாகிய கர்வம் சௌபாகிய கர்வம் நம்ம வந்து அழகாக இருக்கும் நம்மளை விட பாக்கியசாலையில் யாரும் இல்லை லோகத்தில் வந்து மற்றவர்களோட நம்ம பாக்கிசாலிகள் அப்படின்னு கொஞ்சம் வந்தவுடனே அது போக்குவதற்காக பண்ண அதுக்கப்புறம் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல முழுக்கார் அதாவது ஒரே தடவையாக மதுரைக்கு திரும்பி போகிறத தவிர மற்றது ஒன்றும் பண்ணலை அப்போனா மற்றவர்கள்லாம் இந்த கோபிகர்கள்ட்ட பாடம் கற்றுக்கிறதுக்காக வச்சுருக்கார் உதாரணம் உத்தவஸ் வாங்கி உத்தவஸ்வாங் மாதிரி மகா அறிவாளியில் ஞானி இல்லை பக்திமான் இல்லை அவர்கள் இங்கே அனுப்புகிறார்கள் இவர்கள்ட்ட என்ன கற்றுக்கிறார்கள் வந்தே நந்தவ ஸ்ரீநாம் பாதிரேனும் அபிக்டம் வந்தே நரந்தவிரஜ ஸ்ரீநாம் தான் சொல்கிறது வந்தே நந்தவஜ ஸ்ரீநா பாதிரேனும் அபிக்டதான் யாசாம்பரிக்க ரோக்கியனும் பூனாதிபவனத்திரையும் பகவானுடைய பாதிரேனும் உபாஸ் நான் வந்து உபாசனை பண்ணேன்னு சொல்ல கோபிகா ஸ்ரீகளுடைய பாதரேனும் உபாசனை பண்ணுறேங்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு குரு வந்தே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்னு அவர் அப்போது சத்சங்கம் வந்து அந்த கோபிகைகளுக்கு ஒத்தருக்கு ஒத்தர் கோபிகைகளே கோபிகளுக்கு சத்சங்கம் கோபிகைகளுக்கு குரு ஜகத்குருவான இவர் தான் அப்போது முன்னாலேயே பார்த்த மாதிரி ஈஸ்வரம் குரு ஆத்மானம் துவாமகம் சரணம்பதியன் அந்த வார்த்தையை இந்த கோவிந்தப்பட்டா அப்படி சொன்னது பாருங்கன்னா அந்த சித்தாந்த வாக்கியம் அவ்வளோ ஒரு வசத்திய தான் அந்த மாதிரி தான் கோபிகளுக்கு கிருஷ்ணன்றான் அப்போ குருவினுடைய ஒரு மகிமை வசத்தியானது குரு இந்த ஒரு சின்ன தோஷத்தை நீக்கணும் நீக்கிட்டார் நீக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஏகமாக அனுகிரகம் தான் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது அதனால தான் மறைந்தார் கிருஷ்ணம் மந்தேஜ் ஏழு எட்டு வயசு இல்லை அப்போ குரு கீதையை பற்றி உங்களுக்கு பிரஸ்தாபனை அங்கங்கே பண்ணியிருக்கேன் அந்த குரு கீதன்னு சொல்லப்படுது காந்தத்தில் சொல்லப்படுது சக்தியான மூணு அத்தியாயங்கள் கொண்ட குரு கீதை ஒரு முந்நூற்றி ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது அதில் சொல்கிற விஷயங்கள் மாத்திரம் சொல்கிறேன் முக்கியமான அரசமான விஷயங்கள் ஞானம் இல்லாமலேயே குரு பக்தியால் மட்டுமே முக்தி நிறைய அடைய முடியும் குரு கீதையில் சொல்கிற சொல்கிறேன் குருமார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு குருவுக்கு சமான சாதனம் வேறு எதுவுமே தேவையில்லை குருவுக்கு சமான சாதனம் தெரியும் அப்போது பிரம்ம விஷ்ணு சிவன் போன்றவர்களும் குரு கிருப்பையாரத்தான் சிருஷ்டித்து சம்பார காரியங்களில் நிலை திரைப்பற்றவர்களாகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரபிரம்மே குருவாக இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான்னு அர்த்தம் தேவர்கள் கிண்ணர்கள் கந்தவர்கள் பித்திருக்கள் யக்ஷர்கள் கிம்புறுகள் தும்புரு தும்புரு எல்லாரும் குருவுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுமா சந்தேகம் அந்த அப்படி சொல்கிறாரு யாருக்கு மேற்பட்ட தோன்றும் இல்லையோ அப்படின்னு சுற்றி அந்த குருவை சத்திய புத்தியோட மனசாலும் ஆராதனை செய்வீங்க எங்கள் சுவாமிக்கு குருநாதனுடைய ரெண்டு திருவிடைகளும் எந்த திக்கில் பிரகாசிக்கிறதோ அந்த திக்கில் தினம் நமஸ்காரம் பண்ண பக்தியோட நமஸ்காரம் பண்ணு பக்தியோட நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரத்தால் நித்தியம் குருவை வந்து ஆராதனை பண்ண வழிபடும் அதனால் திடமான சித்தம் வந்து சுரூப சாட்சா்காரம் அடையணும் அதுதான் சுரூப சாட்சா்காரம் அதுதான் சொன்னது ஈஸ்வரம் குரு ஆத்மானம் துவாமகம் சரணம் பிரபத்தியேன்னு சரணம் பிரத்யேன்னு அந்த இந்திரன் சொன்ன வார்த்தைகள் அவ்வளோ ஒரு சக்தி அதில் சந்தேகம் அதுதான் சொன்னார் அப்போ தோள்கள் பாதங்கள் முழங்கால்கள் மார்பு தலை கண்ணு மனசு வாக்கு இதெல்லாம் அப்படியே குருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த ஒரு பணியோடு நமஸ்காரம் பண்ண தான் அஷ்டாங்கப்பண்ணாமன் சொல்லப்படுது ஞானக்கண் படைத்தவர்களுக்கு அதாவது புத்தி தீக்ணமாக இருந்து ஞானக்கண் பகவ குரு கிருப்பையால் கிடைத்தவர்களுக்கு குருவினுடைய உத்தமான ரூபம் எப்போவுமே இருக்கிறது அப்பப்போ போகிறது அப்போ ஞானக்கண் எனக்கு இல்லை நடத்தும் போகிறதுக்கு வந்துட்டு வந்து போகிறது அது எப்போவுமே அப்போது ஞானக்க ஞானக்கண் படைத்தவர்களுக்கு குருவினுடைய உத்தமான ரூபம் எப்பொழுதுமே விளங்குகிறது குரு குருடர்கள் கண்ணு தெரியாதவர்கள் சூரியத்தை எப்படி பார்க்குறதையோ அப்படி பாகியம் குறைந்தவர்களுக்கு பாகியம் குறைந்தவர்களுக்கு குருவை பார்க்க முடியுது அதுதான் அதனால் குலங்களின் கோடு எல்லை வரைக்கும் கணத்தில் காப்பக்கூடியவர் வந்து குரு அந்த சத்குருவாக தெரிந்து கொண்டு மூன்று காலமும் கடந்த நிகழ்கள் எதிர்காலத்தில் நமக்கு ஆரம்பிக்கும் தியானத்தின் மூலம் குருமூர்த்தம் பூஜையின் மூலம் குரு பாதம் தியானத்தின் மூலம் குருமூர்த்தம் பூஜையின் மூலம் குரு பாதம் மந்திரத்தினுடைய மூலம் குருவாக்கியம் முக்திக்கு மூலம் குரு கிருபம் இப்படி சொல்லப்படக்கூடிய அந்த குரு இருக்கார் இல்லையா அந்த குரு தான் இந்த கோபிகைகளுக்கு கிருஷ்ணம் மந்தே ஜத்துவம் அவர்கள் ஒத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் வந்து அந்த சத்சங்கம் இதில் இது முக்கியமான விஷயங்கள் அடியுன்னு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருந்தாலும் முன்னால் மறுபடியும் இதை வந்து சொல்கிறேன் அந்த உரையாசிகள் பெரியவர்கள்லாம் காண்பிக்கிற விஷயங்களை சொல்கிறேன் இப்படி யோகமாய் அவசனால் ஆத்மாராமப்பி அறிகிற மட்டும் சொல்கிறார் அவர் தன்னுடைய சுரூப லக்ஷணத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லப்பட்ட தன்னுடைய சுரூப லட்சணத்தில் இருந்தாலும் சச்சிதானந்தமாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணானந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அவள் வந்து இந்த யோகமாயை உபாசனை பண்ணுறான் யோகமாயி அவனுடைய சக்தி அதை வந்து யோகமாய் உபாசனை பண்ணதுனால தன்னுடைய பக்கத்தில் சாட்சியாக வச்சுக்கணும் அதனால் இரக் இயற்கையும் நேச்சரை பொருட்டி அப்போ பின்னால் இவர்கள் நாங்கள் மறைஞ்சிட்டு சாட்சான் மன்மத வன்மதகான்னு திரும்பி தோன்றபோது அந்த மன்மதனுக்கும் மண்மனாக இருக்கக்கூடிய மயக்கக்கூடிய அளவில் இருந்ததும் அப்போ இந்த லீலை மூலமாக மன்மத ஜெயத்தை காண்பிக்கணும் மேலும் அங்கே ஆத்மனி சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த ஏழு வயசு எட்டு வயசு குழந்த ஆனால் ராசிலையிலே பண்ணுறான் எல்லா ஸ்தீகளோட ஆனால் ராசலையில் பண்ணக்கூடிய பகவான் ஆனால் ஏழு எட்டு வயசு சரியிலும் ஆனால் அப்போது வந்து தன்னுடைய மூர்த்தியிலேயே அந்த தேஜஸ்தி வீரியத்தை அடக்கி வச்சு என்பதுனால அங்கே சுவாத்திரம் தெரியப்படுறது அதனால் அங்கே வந்து எந்த ஒரு காம இது நடக்கல அப்போது கோபாலன் வந்து ராசக்கேடி நடத்தினதையும் காம விஜயத்தை பிரகடனப்படுத்துவதற்காக அப்போது இந்த ராசலையிலே அஞ்சு அத்தியாயங்கள் சொல்லப்படுது தன்னுடைய காமஜயத்தை காண்பிக்கிறான் மற்றவர்களுக்கு பிரம்மானந்தத்தை வாரி வழங்கினான் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் தான் இது அவர் குரு அவர் தான் அவர்களுக்கு பற்றி அவர் தான் சர்வம் கோபிகைகளுக்கு சுவாமி தான் எனக்கு தான் சர்வம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போது அப்பி சப்தத்தால் பகவான் அபிதாராத்தே சரதோ பொல்லமல்லிகான்னு சொன்னதுனால அப்பின்னு சொன்னதுனால அவன் வந்து ஆத்மாராமனாக இருந்து அவன் தனியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த ஆத்மஜானத்தை கொடுப்பதற்காக செய்தான்கிறதுனால அப்படி இருந்தாலும் அவன் இந்த சொன்னது யோக மாய உ பாஷ்ட தான் சொன்னது அப்புறம் அவர் கூப்பிட்டார் இல்லையா அந்த மூணாவது ஆயிரத்தி ஸ்லோகத்தில் சொன்னது ஜகு கலம்பாமிஷா மனோகரம்னு அதில் அந்த களம் வாமதிஷா மனோகங்கள் தான் அங்கே தான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் வாமதிஷா அம்மனா அகரம் அப்படி பிரிச்செல்லாம் பார்த்து அதில் வந்து காமபீஜத்தை காந்தி காமபீஜத்தை வந்து தன்னுடைய புல்லாங்குடலில் வச்சு ஊதி அவர்களை யாருக்கெல்லாம் இந்த சிங்கார ராச லீலையில் அவர்களுக்கு வந்து ஆத்மானுபவத்தை ஆத்த பிரம்மானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பர்மிஷன் கிடைக்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் பாஸ்போர்ட் போடுறாப்பில் பண்ணி அனுப்பிச்சோம் அப்புறம் அவர்கள் வந்து சாமானிய தர்மத்தை சொல்கிறார் புண்ணியேன புண்ணியம் லோக் லோக்கம் நேற்றி பாப்பேன பாபம் வருது அதாவது நரகத்து போகிற ரூபாப்யம் மனுஷ லோகம் அப்படி புண்ணியம் புண்ணியகர்மாக்கள் பண்ணுறேன் அப்போ நர்க்கம் கிடைக்கும் பாப்பம் பண்ணுறது இந்த நரகம் கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அப்போது ரெண்டு கலந்துருக்கிற போது இந்த மனுஷ லோகத்தில் அது பலவிதமான யோனிகளில் பிறப்புகளில் வருது இதை வந்து Ah யார புருஷனாக இல்லையா இந்த கிருஷ்ணன் அடைந்தான் புருஷன்னு போகலையே அப்படின்னா அது வந்து சாமான்ய தர்மத்தில் இருக்கு இல்லையா அப்போது விஷம்னு நினச்சிட்டு அமிர்த அமிர்தம் ஒரு கதையை சொல்லார் இளைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த கதையை இதை அமிர்தம்னு நினச்சிணும் அந்த விஷம் அமிர்தம் இருக்கிறத விஷம்னு நினச்சினு ஒன்று கொடுத்தா அவனுடைய தேக வியாதி முழுக்க போயிட்டு புஷ்டியும் துஷ்டியும் ஆகிட்டான் வந்து அமிர்தம் தன்னுடைய வேலை செஞ்சது அது மாதிரி பிரம்மமான அந்த ரூபத்தோட அந்த யோகமாயத்தனுடைய கண்ட்ரோலை வச்சுக்கொண்டு ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அவன் அடைந்த உடனே அப்போ இந்த ஜீவன் வந்து சாமானிய அந்த பதி பதி சுத்ரூஷங்கிறத போய் பரமாத்ம சுச்ரூஷங்கிற போகிறபோது அது வந்து தன்னுடைய வேலையை காண்பிப்பது அதனால் இது வந்து இந்த புத்தியானது எப்படி வத்துவனுடைய குணத்தை எதிர்பார்த்து அதை எடுத்து வேலை செய்யாதோ அவருடைய அப்படி அந்த பரமாத்மாவை அடைந்ததுனால அவர்களுக்கு வந்து காமஜயம் அவர்களுக்கு கண்ணனுக்கு ஏற்பட்ட மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டது மகாவாக்கியங்களை சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட மகாவாக்கியங்களை பிரதிபலிக்கக்கூடிய அவன்தான் ரிஷிகேசனான கண்ணன் அவனால் ஒப்பதிதார் சில கோப்ப வர முடியலன்னா அப்போவர்கள் வந்து பகவானை விட்டு பிரிவுங்கிறதுனால தன்னுடைய பாப்பத்தை எல்லாத்தையும் அதிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு கழிஞ்சி போயிடுது அதில் ஆயிடுது பகவானை வந்து மனசில் தியானம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணதனால ஆனந்தம் அந்த ஆனந்தத்தால் புண்ணியம் போயிடுது அப்போ புஞ்சமும் பாபம் இல்லாமல் நில் பேலன்ஸ் ஆகிடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்போ அவர்கள் வந்து அந்த ஜீவன் பரமாத்மாவை அடைந்தது அவர்கள் வந்து சரீரத்தால் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஜீவன் அவர்களை வந்து பகவானை அடைந்து விட்டது அதில் சந்தேகம் அப்போ இப்படி சாமானிய தர்மத்தை பகவான் அவர்களுக்கு சொன்னார் இவர்கள் வந்து விசேஷ தர்மத்தில் அவர்கள் காண்பித்தார்கள் சமேதம் வேதான வச்சனையான பிராமணா வீதிசந்தி யஜ்யேன தானேன்னு தபஸா அனாசக்கேன இது முன்னாலே எல்லாம் அப்பப்போ சொன்னேன் முன்னாடி சொன்னேன் மறுபடியும் சொல்லது ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சு அவங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கணும் பிராமணர்கள்லாம் பிரம்மச்சரிய தர்மத்தாரையும் யஜ்யம்தானுங்கிற கர்மாக்களில் கிரகத்து தர்மத்தில் இருந்தும் தபஸுன்னு சொல்லப்பட்ட அநாசக்கும் சொல்லப்பட்ட சன்னியாதன்மத்தாலே வந்து பரமாத்மாவை அறிய விரும்புகின்றார் பொருள் ஆனால் இவர்கள் வந்து அந்த ஒரு பகவானை விரும்பியதுனாலே காமத்தாலேயே கோபியர்கள் கோபிகைகள் கண்ணனை அடைந்தார்கள் அதுதான் அங்கே காமிக்கிறார் அப்படி சொல்கிறார்கள் அப்போ அங்கே ஸ்ரீதிரிய வியாக்கியானம் தனியாக இருக்கு அப்புறம் பல வியாக்கியங்கள் பண்ணுக்கார் அப்படி சொல்லுங்க அதனால உனக்கோ அரண்யவாசிகள் அதாவது காட்டுவாசிகள் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் காட்டில் யார் வசிப்பார்கள் ஞானிகள் சன்னியாசிகள் அப்போ நாங்களும் காடு தானே பிரம்ம பிருந்தாவனத்தில் இருக்கோம் அதனால் எங்களுக்கும் உனக்கு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி அப்போது சாமானிய தர்மத்தை அனுசரிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன் விசேட தர்மான கண்ணனை அப்போ கண்ணனே அடைந்த பிரம்ம சாான்ய தர்மம் தேவையில்லை அதை வந்து அவர்கள் இப்படி அது பதினோரு ஸ்லோகங்களால் அந்த பிரணய கீதத்தில் சொன்னாலையே அதை வந்து காண்டித்தார் அப்படி புருஷர்களே கர்மத்தியாகம் வந்து பண்ண போதோ அதாவது பகவானை அடையிற போதும் சந்யாசம் வாங்கிட்டாருன்னா கர்மத்தியாக ஸ்திரீகளுக்கு கர்மத்தியாகங்கிறது சாமானிய தர்மத்தியாகம் ஒன்னும் தொடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ற போது ஹயத்துல கையை வச்சு இருப்போதோ எங்களுடைய விரகத்தால் வெளியில கிளம்பிடும் போலருக்கு உயிர் அதை நிறுத்தணும் அப்படி உங்களை உபேட்சிப்பதில்லை உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறதுனால தலையில் அடித்து பிரமாணம் அவர்கள் கேட்டார்கள் இப்படி தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வம்சி வம்சீதரி வியாக்கியானத்தில் அற்புதம் தசகோடி நாமய்கம் பவதி செயலது தசார்புதம்பற்றி யூத்தம் வெற்றியும் சங்கியா விதோ விதுகோ அப்படின்னு இதாவது ஒரு கோடி ஸ்திரீகள் அப்படிங்கிற அப்படி அந்த வார்த்தைகளை அது அவ்வளோ வந்து இதெல்லாம் ஒரு இதா சொல்றது ஒரு அனுபவத்துக்காக சொன்னது விஷயமில்ல அது விஷயமா தேங்கும் அடுத்தது பத் முப்பதாவது அத்தியாயத்துல காண்பிக்கூடுது ஒரு ஸ்லோகத்துல சொல்ல வருது என்னன்னா திரும்சோ விரக சந்தத கோபிபிகி கிருஷ்ணமார்கணம் பிரம்ம பிரமந்தம் பிரமந்தி வம் திரும்சே விரக சந்தப்த கோபிபிகே கிருஷ்ணமார்கணம் உன்மத்த உண்மத்தவன் நியத்தம் பிரமன் தீபிகை வனே வனே உன்மத்தவன் நியத்தம் பிரமன் தீபிகை வனே வனே இப்படியும் ஒவ்வொரு காடும் அதாவது காடுகள் ஒவ்வொரு பிரதேசமாக பிரித்துக்கலாம் பித்து பிடிச்ச ஒரு மாதிரி நிலையிட்டு அவர்கள் சுற்றுகிறார்கள் விரக தாபத்தால் கண்ணனை பார்க்காங்க அதைத்தான் சொல்கிறார் அப்படி வந்து கிருஷ்ணனை அனுகரணம் பண்ணாங்க யார் வந்து பொதுவான ஒரு விஷ விஷயம்னா எந்த தேவத்தை உபாசிக்கணும் அந்த தங்கட்டை வந்து ஆரோபணம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும் இப்போ வந்து மகன்யாசம் பண்ணுறபோது அவர்களே ருத்ரன் ஆக ஆகி அதாவது ஹதயத்தில் ஆகி பண்ணணும் பிராமணனுக்கு கையில் வந்து அக்னி இருக்குன்னா அது வந்து ஒரு கௌரவ விஷயம் அது மாதிரி தான் அதனால தான் அவருக்கே காரியம் பண்ணுறதுக்கு வந்து தகுதியானவர் ஸ்ரீவித்ய உபாசனை பண்ணுறவரெல்லாம் ஒன்று அவர் வந்து சக்தியாக தானே ஆகணும் அல்லது சிவனாகி உபதேசம் உபாசனை பண்ணும் அப்போ அவர்கள் அப்படியே எந்தெந்த தேவதைகளை உபாசனை பண்ணுறார்களோ அந்தந்த தேவதா ஆத்மா பாவத்தை அடைகிறார்கள் அது தேவதனுடைய தாதாத்ம பாவத்தை அடைகிறாங்க அதுக்கு சாமியமான பாவத்தை அவர்கள் அடைகிறார்கள் இது காமிக்கிறார்கள் அப்படி கிருஷ்ணனையே அவர் அனுகரணம்னால அவர்களை கிருஷ்ணனாக ஆகிட்டார்கள் அதுக்காக சொல்லணும் பிரம்மனிஷ்டரேன்னைக்கும் பாலம் உண்மத்த பிசாச்சவத்தை பிரம்மனுஷ்டனாக இருக்கிறவள் அதாவது பிரம்மத்தையே ஹிருதயத்தில் பார்த்து நிற்கக்கூடியவர்கள்னா அப்படியே சுக்கர் அப்படி தான் இருந்தார் வாமதேவர் அப்படி தான் இருந்தார் பிரம்மனுஷ்டன் சொல்லப்படுங்க குழந்தை மாதிரி பாலன் மாறியும் பித்தன் விஷாஜமாலையும் திரிவார்கள்னு உபதேசம் பண்டால் காண்பிக்கிறார்கள் அப்படி இருக்கு அவர்கள் வந்து ஒவ்வொரு இயற்கையும் ஒன்றையும் பார்த்து கோபாலனுடைய சரணும் புறத்தனுடைய கடைசியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த பூமியில் புல்லு முடச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து செய்கிறார்கள் அவர்களுக்கு வந்து நன்றாக விஷயம் தெரியிறது அந்த காலடியை பார்த்து அவர்கள் கண்டுபிடித்து வந்து விடுகிறார்கள் அதில் யாரோ ஒரு ஸ்திரீயை மாத்திர தனியாக கூட்டு போகாங்கிறதையும் அதையும் அவர்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்காது ஏன்னா அவளுக்கும் விஷயம் தெரிஞ்சிடணும் அப்படியே கண்ணனுடைய ஒரு விஷமாக விஷயமாகவே தியானம் பண்ணி அந்த தியானத்தால் கண்ணனாகவே ஆகி அதை அனுகரணம் பண்ணுறாப்புல தான் இங்கே காமிக்கப்போறப்படுறார் இன்னமே முப்பதாவது அத்தியாயத்தில் அழகு அழுகிறார்கள் உருகிறார்கள் அதுக்கப்புறம் கீதம் பாடுவார்கள் அதுதான் கோபிகா கீதம்னு முப்பத்தி ஒன்றில் முப்பதாவது தியானம் பாத்தியம் பார்ப்போம் முதல் அஞ்சு ஸ்லோ ீசு வாச அகவாங்க அத்தப்பந்தமுமுச்சாணூத்தபம்வாச்ச அந்தர் பகவதி சகதவாங்க அத்தப்பந்தமுச்சாண கர்ணிவயூத்தபம் கத்தகஸ்விதவி மனோரமாவினப்பமதமா தாத்த விஜேஷா ஜு தாத்மிரா மனோரமாவி அிப்தி பிரமாரமா தாத்த விஜேஷா ஜு தராத் आदिशो प्रियाहा கிஸ்ஃபிதப்பேட்சோ பிரி பிரியச்ச பிரதிடமூர்யா அசாவகம்ஃபல ஆவேதிசு கிருஷ்ண விஹாரவி கிஸ பிரேட்சோ பிரிய பிரிய பிரதிடமூர்ய அச வகம்பலாத் நேதிஷோ கிருஷ்ணவிஹாரவிச்சிமே விஷின்மத்தம் பப்பச்சுராசந்தம் பூத்தம் புருஷம் வனஸ்பீன் உச்சமேசம் விஷின்மத்தநுராசந்தரம் மகிம் பூத்து சந்தம் புருஷம் வனஸ்பிரோவா முதல் அஞ்சு மறுபடியும் பார்ப்போம் பூர்வார்தம் உப்பரவத்தியாயம் கண்ணன் மறைந்த பிறகும் அந்த கண்ணனை தேடுகிறார்கள் அழுகிறார்கள் பல இடங்களில் தேடுகிற கண்ணனுடைய கதைகளையும் வீலைகளையும் அனுக்கரணம் பண்ணார்கள் அப்படி நடித்து பார்க்கிறார்கள் கண்ணனாகவே அப்படி இருந்து விரகத்தை காண்பிக்கிறார்கள் இந்த இடத்துல கோடி காமிக்கிறாப்புறம் அந்த அனையாராதி தோனோனுங்கிற இடத்துல ராதையை காண்பிக்கிறாப்பில் பெரியவர்கள் சொல்கிறார்கள் பீசுகோ பாஜாம் அந்தரகிதே பகவதி சகதெய்வ விஜாங்கனாக அசப்யந்தமஜா கரிணவை யூதபம் பீசுகோ பாஜா அந்தரகிதே பகவதி சகதெய்வ விஜாங்கனாக அத்த ாண க கர்ணவியூத்தமத்தகஸஸ்மிர மனோரமாவி அிப்ஜித்தமதார்தாஸ்தே ஜுரோத்தராத்னுவினோரமாபவி அக்ஷிப்ஜி பிரமதா பரமா தாஸ்தே ஜுரோத்தராத் கிஸிப்பேட்சண்பாஷணிசோ பிரி பிரிய பிரதிடமூர்த்தியம் அசாவகம் இப்பவேதிசு கிருஷ்ணவி கிழப்பேட்சிசோவ பிரி கிஸித பிரேட்சாஷாதிசோ பிரி பிரிய பிரதிடமூர்யா அசாவகிபலாத்விசோஷ்ணவிகாரவிபிரமாயந்தஉச்சிஹ முமே சங்கட்ட விஜி உன்மத்தகவன பப்பச்சுராசவந்த அந்தரம் பயிர்ஷந்த புருஷன் வனஸ்பீன் த உச்சிஹமே சம்க்து உன்மத்தன பப்பச்சுராசவந்தரம் பயிர் ம் புஷம் வனஸ்பீன் திர்டோ வச்சு அஸ்வப்ளியோ நோம நந்தசூனு ஹு்வேமாவலோக்கோ வச்சு அஸ்வநியோ நோம நந்தசூனு ஹிருத்து பிரேமஹாசாவலோக்காவது அர்த்தம் வரும் இப்படி சுகர் சொல்றார் பகவான் கிருஷ்ணன் இப்படி சடக்குன்னு கட்டுன்னு மறைந்த உடனே அந்த கோபுரஸ்திரிகளும் அவரை பார்க்காதனால பட்டுன்னு கூட தானே இருந்தான் அப்படியே தடவி கொடுத்தான்னு கூடவே இருந்தான் காணவே என்ன ஒன்று தங்களுடைய கூட்டத்தை ரட்சிக்கக்கூடிய அளவில் டைரக்ட் பண்ணக்கூடிய அளவில் காப்பாற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கஜேந்திரன் யானை யானை தலைவன் மாதிரி பார்க்காத பெண் யானைகள் போல அவர்கள் வந்து மிகவும் துடித்தார்கள் வருத்தப்பட்டார்கள் அந்த ஸ்திரீகள்லாம் ரமாகாந்தானந்த கிருஷ்ணனுடைய நடையாலும் அவனுடைய நடை நடை அது ரங்கநாதர் கோவிலில் ரங்கநாதனுக்கு நம்பர்மாளுடைய நடை வந்து அந்த உற்சவம் நடந்தது ரொம்ப விசேஷமான ஒரு நடையாக இருக்கும் அப்படியே நட அவனுடைய நடையாலையும் ஆசையோடு கூடிய அந்த சிரிப்பாலையும் வில அது வந்து முகம் விலசித்து பார்க்கக்கூடிய பார்வையாலையும் கண்கள்லாம் விரித்து அழகாக பார்க்கக்கூடிய பார்வைகளாலும் மனசை கவரக்கூடிய அந்த அமிர்த்தமான கவரப்படக்கூடிய பேச்சுகளாலும் அவனுடைய கிரீடைகளால் விளையாட்டுகளாலும் அவனுடைய விகசித்து பார்க்கக்கூடிய பார்வைகளாலும் விளாசங்களாலும் மனசு கவரப்பட்ட கொண்டவர்களால் அவர்கள்தான் அவனுடைய மனசு செலுத்தி வினார்கள் அவனுடைய அந்தந்த சேட்டைகளையும் அவன் செய்கிற விஷயங்களெல்லாம் அனுகரணம் கிருஷ்ணன்கிட்டயே மிகவும் பிரியம் கொண்டவர்கள் அவன்கிட்டையும் ஆத்மாவை செலுத்துகள் தங்களுடைய ஜீவனை அவன்கிட்டயே செலுத்துகள் அதான் முன்னாள் சொன்ன அதுக்குதான் முன்னால நிறைய விசேஷங்கள்லாம் அந்த வேலாந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் சொன்னது ஒரே சொன்னதையும் அதுதான் சொன்னது தங்களுடைய பிரியனான கிருஷ்ணனுடையும் அவனுடைய நடை உடை பாவனை சிரிப்பதன் பார்வை பேச்சு இதுலேயே மனசு நன்றாக அப்படியே மனசு பதிந்ததினால அந்த கோபிகள் கிருஷ்ண நம்பாரியும் விளையாட்டு விழா கொண்டவர்களாக இருந்து கொண்டு நான் தான் கிருஷ்ணன் நான் தான் கிருஷ்ணன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொண்டாரு இதுதான் முன்னாடி வந்து ஒரு முன்னரே மாதிரி சொன்னேன் அந்த தாத்தாத்மிய பாவம் எந்த தேவத்தையும் உபாசனை அந்த தாத்தாத்மி வருது யாரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த கிருஷ்ணனை பற்றியும் உரத்த குரலில் கவனம் கொண்டு ஆகாசம் போல பிராணிகளுக்கு உள்ள வெளியிலையும் வியாபித்திருக்கார் ஆகாசம் இங்கும் வியாபகம் வியாபித்திருக்கும் வியாபகம் தான் அந்த ஆகாசத்து விஷயமே லட்சணமே அப்படிப்பட்டி மரமே ஏ ஆலமரமே நந்தகோபுர பிள்ளையான கிருஷ்ணன் பார்வை ஓடி போயிட்டால்